ஆயிரத்தி அறுபது அபு சாய் ரவிக்கமாக அதிகம் போய் வருபவராக ஒருவரை நீங்கள் கண்டால் அவருக்கு அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் குரான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்பவர்கள் எல்லாம் யாருனில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை பேணி ஜக்காத் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவரையும் தான் இவர்களே நேர் வழி பெற்றவர்களில் உள்ளவர்களாவூ கூறியுள்ளான் ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் திருமிதி மூன்று பூஜ்யம் ஒன்பது மூன்று இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்